அன்றி கொண்டல் என்பது இலக்கணையால் காவற்கடவுளாகிய விண்டுவாக கொண்டு அக்கடவுளை ஒத்த வேளான்குடியெனினும் அமையும் இங்கனங்கொள்ளுங்கால் வேளான்குடி பிறப்பினர் நடுநின்று எவ்வயிர்க்கு நுகர்ச்சி வருவித்தலும் பகைப்புலன் முறுக்கி பாதுகாத்தலும் திருவிற்பொழிந்த சிறப்புடையராதலும் இன்சுவை அமுதம் இறந்தோர்க்கீதலும் பூமகட்கு உரிமை பூண்டு நிறலும் சத்துவ தனிக்குணத்தானே பயிரலும் ஊக்கமும் செவ்வியும் உடையராதலும் கொள்க இண்டு வகுத்தவை விண்டுவின் மாட்டும் உய்த்துணர்கும் விரிப்பிற் பெருகும் கொண்டலை நிகர்க்கும் வேளான்குடியன விரி ஓமையின்கண் ஓம உருவன்றி ஐயுருவும் விரித்தது இங்கனம் விரிப்பதற்கு குறி உணர்த்த ஓமைக்கும் பொருட்கும் ஒரு நோக்கத்தானன்றி பலவட வகுத்ததற்றாளெனின் ஓமைப்பொருள் புகழ்பொருள் மிகை குறித்து அழுக்கற்று முரணுதற்குரியா நிகர்க்குமென்னும் தடுமாறு ஓம உருப்பு விரித்தமையின் என்க என்னை ஆசிரியர் தொல்காப்பியர் ஓம உருபுகளை வகுத்து முடிவு செய்யுமிடத்து கடுப்ப வைப்ப என்னும் சூத்திரத்தான் நிகர்ப்பவென்பது மெய் உவம உருபு என்று வகுத்த வண்ணம் அவ்வுருபு ஈண்டக்தேலாது தொழில் பயன் முதலிய வேற்றதாகலின் அக்தேல் இது யாண்டும் வரைதலின்றோ எனின் தடுமாறுருபுகடாம் வரையின்றே என்பவாகலின் விரும்புமிடத்தின்றென்க அன்றி இத்தழுக்கற்று முரணுதற்பெயற்சி கற் வெச்சம் போரலின் அங்கனங் குறிக்கவைத்தெனினும் அமையுமென்க இவ்வோமை நோக்கை சுட்டி கூறாவென்னும் சூத்திர நோக்கத்தானும் காண்க ஓமையும் பொருளும் ஒத்தல் வேண்டும் என்றவாறு ஒத்த வண்ணம் அன்றி ஓமப்போலி மறுக்கப்படா ஆகலின் ஈண்டு அவற்றுள்ளும் இயற்பன இருப்பினும் இழுக்கின்றென்க இத்தென்னும் விரிக்கிற் பெருகும் கொண்டலென்பது விரவு மிகையொலி காப்பிய வழக்கு தொடரியற்பால் பகாவக்ரிணை பல்பொருள் குறித்த ஒரு பெயர்திருச்சொல் இண்டு சிறப்புயர் உரிமை கருவி அவயவ பொதுநிலை பூதப்பொருட்டாகிய மேகத்தை உணர்த்திற்று வேளான்குடியது உயர்நிலை காப்பிய வழக்கு சொன்னடை சிறப்பு முன்னிலை காரணம் பின்னிலை இடுகொறி சாதிக்கூற்று தொடர்நிலை கருத்து புறத்துயர்த்தினை காட்சி பொருட் பன்மை தோற்ற தன்மொழி தொகை சொற்றொடர் இதனை வேளாண்மைக்குரிய குடிப்பிறப்பினரென்று விரித்து கொள்க வேளாண்மை நன்றி ஈகை வேளாண் தொழின்மை முதலிய பல்பொருள் குறித்த ஒரு சொல் அஃது வேளாண் தொழில் உடைமையான் அன்றி ஈகை முதலிய நற்செய்கை உடைமைக்கும் உரியவோர் குடி பண்பாயிற்று குடி என்பது குலம் ஊர் முதலிய குறித்த ஓர் சொல் அஃது ஈண்டு குலத்தின் மே நின்றது அன்றி மருத திணையூர் என்பதும் ஒன்று வேளாண் தொழில் என்பதில் வேல் என்பது நன்னிலம் ஆண் என்பது உரிமை தலைமை தொழில் என்பது முயன்று முடித்தல் இதனால் நன்னிலந்திருத்தி சென்னெறி பொங்க பைங்கூள் விளைக்கும் உரிமை தலைமை தொழில் என்பது பெறப்பட்டது அல்லதுவும் வேல் என்பது விரும்பப்படுகை ஆண் தொழில் ஆண்மை தொழில் இதனால் அறையரால் விரும்பப்படும் மந்திரி தலைமை சேனை தலைமை என்னும் ஆண்மை தொழிலுடையோர் என்பதுவும் அமையும் இதனை உடைய குடிப்பிறப்பினர் வேளாண் குடி பிறப்பினர் வேளாளர் என்க இவ்வேளாண் ஈகை முதலிய நற்செய்கைகளின் மிக்காரென்பதற்கு வேறு கூற வேண்டுவதன்று இவர் குடிப்பெயரே தக்க சான்றென்க அன்றி அந்தனர் அரையர் வணிகர் முதலியோர் தத்தமக்குரிய ஒழுக்கங்களை நடத்தற்கு வேளான்குடி பிறப்பினரது உதவி முற்றும் வேண்டுதலின் இவர் நெரி பெருநெறி என்பதற்கும் அக்தே சான்றென்க இதனை தொல்காப்பியத்தில் நாற்றமும் என்னும் சூத்திரத்துள் வேளாண் பெருநெறி என்றதனால் காண்க அன்றி இவர்க்கு இத்தொழில் உரிமை சிறப்பு என்பதுவும் இவரது மேம்பாட்டுத் தன்மையையும் மரவியலில் காண்க இதனை விரிக்கிற் பெருகும் வழிபடு கடவுள் வணக்கப்பாட்டுரை முற்றிற்று